فَقَدْ قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَهُوَ تَعَالَى فِي مُحْكَمِ التَّنْزِيلِ: بعد أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا طُوبَى لِلَّذِينَ حَفَظُوا أَنْفُسَهُمْ وَلَا يَكُونُوا إِلَّا وَهْيَ مُسْلِمِينَ وَقَالَ تَعَالَى: وَاتَّقُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا وَاذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ إِذْ كُنْتُمْ أَعْدَاءً فَأَلَّفَ بَيْنَ قُلُوبِكُمْ فَأَصْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا سدا الله العظيم وقال النبي عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نواه فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يسيءها او امراة ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم كما قال صلى الله عليه وسلم இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய அவனை போற்றுவிட்டோம் உத்தம தூதர் சத்திய போதவன் மீதிரும் அந்நபர்களது வாழ்க்கை மறைமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்தா நகான் பெண் ஒவ்வொருத்தர் மீதிரும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இணைச்சம் உண்டாவதாக வேண்டியதன் பின்னர் இந்த புனிதமான ஜுமாவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அசிக்கலன் அவ்வாஹுடைய நல்லே அல்லாஹா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக புறப்பித்திருக்கிறாரோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் நம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதைவிட்டு தமிழ்ந்து நடக்கும்படி ஹமண்டு தடுத்திருக்கின்றான் தடை கட்டளை விதித்திருக்கின்றான் அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலிடத்தும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் இஸ்லாமிய நெஞ்சங்களே உண்மைகள் உணரப்படுவதை விட பொயுடைய நடமாட்டங்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு உண்மை ஒரு வாசலை விட்டு வெளியே வருவதற்கு முன்னால் பொய் ஒரு ஊழ ஊரையே வளம் வந்து விடுகின்றது உண்மை ஒரு ஊரை சுற்றி வருவதற்கு முன்னால் போய் ஒரு உலகத்தையுமே உலா வந்து விடுகின்றது சுற்றி வந்து விடுகின்றது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே நடப்பை விட நடிப்பு தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய ஒரு உள் தோற்றம் இருக்கின்றது அதே போன்ற ஒரு வெளித்தோற்றம் இருக்கின்றது அந்த உள்தோற்றம் இருக்கின்றதே அதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது வெளித்தோற்றம் அது உண்மை அல்ல எப்பொழுது உள்தோற்றத்தை போன்று வெளித்தோற்றம் இருக்குமோ அதுதான் ஹக்கால உண்மையான நடப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்கள் இந்த உலகத்திலே நடப்பை விட நடிப்பதால் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஏனைய மக்கள் அந்நிய மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய வாழ்க்கை வாழுகிறார்களோ இதை போன்ற ஒரு வாழ்க்கையை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாமும் வாழ்கின்றோம் இதுதான் கவலையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்னுடைய உள் தோற்றம் எப்படி இருக்கிறதோ இதே போன்றோ என்னுடைய வெளித்தோற்றமும் அழகானதாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் அவனை பயந்ததாக இருக்க வேண்டும் என்று அல்லா சுப்பகான் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் ஆனில் ஆயத்தில் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் சொல்றார் நீங்க பயப்படுற லேசாக பயப்பட வாடமெல்ல என்னை பயப்படணும் எப்படி என்று சொன்ன அல்லாஹ் சொல்றார் உண்மையாக பயப்படுங்க பொய்யான பயம் அல்ல நடிப்பு அல்ல வேஷம் அல்ல யுகல் நதியில் ஆவலும் அல்லாஹை பயப்பட வேண்டும் அவனுடைய வார்த்தையில் பாருங்கள் நீங்கள் எப்படி பயப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹப்படி அஞ்ச வேண்டுமோ அல்லாஹ் என்று சொன்னால் அதிலே மிக ஆழமான அழுத்தம் இருக்கின்றது எந்தளவு ஆணித்தரமாக ஆழமாக நேர்த்தியானதாக வன்மையானதாக வலிமையானதாக அந்த வார்த்தையை சொல்ல முடியுமோ அல்லாஹ் சொல்லுகின்றார் எனவே அன்பான சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதே இந்த வாழ்க்கை அது அல்லாஹுவுக்கு அஞ்சக்கூடியதாக நம்முடைய எல்லா கட்டத்திலும் வாழ்க்கை அமைவதாக பிரதானமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்திலே மற்ற மனிதர்கள் எப்படி வாழுகின்றார்களோ அதை போன்று எங்களுக்கு வாழ முடியாது ஏன் இன்று முஸ்லிங்களுடைய பலம் இழக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் என்ன இன்று சமூக இருக்க இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் நாம் அஞ்சவில்லை அவ்வாங்க எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி நாம் பயப்படவில்லை அவ்வாங்க எப்படி அஞ்ச வேண்டுமோ அவ்வாங்க எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படவில்லை அதனால் ஒரு பலம் இழந்த ஒரு சமூகமாக நாம் இன்று இருந்து கொண்டு அன்புக்குரியவர்களே ஒரு உதாரணத்தை நாம் வளமையில் சொல்வதொண்டு அன்புக்குரியவர்களே நாங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல காட்டுக்கு போறோம் காட்டு பகுதிகளுக்கு போறோம் காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் புளி போன்ற மிருகங்களை பார்க்கறதுக்காக வேண்டி உல்லாசமாக போவார்கள் அன்புக்குரியவர்களே எலிபென்ட் ட்ரெயின் என்று சொல்வார்கள் யானையில ஏற்றி அல்லது வாகனத்திலே ஏற்றி அப்படி கூட்டிக் கொண்டு போவது காட்டு பகுதிகளுக்கு அப்படியே அந்த காட்டு பகுதிகளிலே அந்த தூர பிரதேசங்கள் அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் மிருகங்களை பார்த்துக் கொண்டிருப்போம் ஒரு புலிய சிங்கத்தை நாங்க பார்த்தா போதும் அந்த புலியோ சிங்கமோ எங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் அதை கண்டுட்டா வாங்க திரும்புவோம் இப்பொழுது எங்களை பயணத்தை திருப்பிக் கொள்வோம் என்று திரும்பி வந்துடுவோம் ஏன் அது எங்களை கண்டுவிட்டால் அது விவகாரமாக மாறிவிடும் ஆச்சரியமாகிவிடும் ஓட்ட விட வந்துவிடும் அன்பு கூறியவர்களை அப்படிப்பட்ட அந்த புலியோ அந்த சிங்கமோ தவறு என்ன செய்து விட்டது அவ்வளவு வீரம் உள்ள அந்த அந்த சிங்கம் தவறி என்ன செய்து விட்டது ஊருக்குள் வந்து விட்டது நம்முடைய என்ன செய்வார்கள் அனைவரும் சேர்ந்த அதனை குற்றயிராக ஆக்கி இருக்கிறார் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் சிங்கம் என்று சொன்னாலே அன்புக்குரியவர்களே அதனுடைய பேரை கேட்டாலே ஒரு பயம் அதனுடைய வார்த்தையை கேட்டாலே போதும் அதனுடைய வீரத்தை பற்றி நாம் சொல்லுவோம் அன்புக்குரியவர்களே இதைப் பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அது கச்சேலாக ஊருக்குள்ளே வந்துவிட்டது ஏரியாவுக்கு அடிபட்டு கிடைக்கின்றது நிலைமையில் இருக்கின்றது இதற்கு நாம் சொல்லுவோம் காட்டுக்கு ராஜா என்பதா காட்டுக்கு ராஜா என்று சொன்னால் அது அதுக்கு தெரியாது சிங்கத்துக்கு தெரியாது நான் காட்டுக்கு ராஜா என்பதால் அதற்கு காத்துக்கு ராஜா என்பதாக நாம் தான் வைத்திருக்கிறோம் எப்படி மயில் இருக்கின்றதை நாட்டினுடைய தேசிய பறவை அதனுடைய அழகை வைத்து அதனை தேசிய பறவை என்பதாக அதற்கு சொல்லுகின்றோம் அதற்கு பேர் வைத்திருக்கின்றோம் முடிவெடுத்தோம் தெரியாது நான் தேசிய பறவை அதனுடைய அழகை வைத்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அது சாதாரணமாக எல்லா பறவைகளையும் போன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது குடித்துக் கொண்டிருக்கின்றது திரிந்து கொண்டிருக்கின்றது விளையாடி கொண்டிருக்கின்றது அதனுடைய வீரத்தை வைத்து அதன் அதற்கு காட்டுக்கு ராஜா என்றும் அழகை வைத்து இதனை நாம் தேசிய பறவை என்றும் வைத்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட அடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்திலே அன்புக்குரியவர்களை போக வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் மிருகங்கள் எல்லாம் நாய்களெல்லாம் அதனை நுகர்ந்து பார்க்கின்றது இதனை என்ன செய்யலாம் இதனை எப்பொழுது சாப்பிடலாம் அந்த நாய்கள் எல்லாம் அதை நுகர ஆரம்பித்து விட்டது அவ்வளவு வீரம் எங்கே போய்விட்டது அடிபட்டு கிடக்கின்றது அன்புக்குரியவர்களே நம்முடைய நிலைமை முஸ்லிம்களுடைய நிலைமை இன்று ஆகி இருக்கின்றது என்பதை எங்களால் மறக்க முடியாது இன்று இந்த ஹக்கான உண்மையான அவ்வாஹுவை பயப்பட்டு நாம் செயல் செயற்பட வேண்டிய அந்த செயல்களை நாம் விட்டுவிட்டோம் இன்று நாம் சக்கராத்தில் இருக்கின்றோம் எங்களை ஒவ்வொருத்தரும் நுகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாய்கள் நுகர்வதைப் போன்று அன்புக்குரியவர்களை இவர்களை எப்பொழுது சாப்பிடலாம் இவர்களை என்ன செய்யலாம் என்று மோந்து பார்க்கின்றது நான் இந்த உதாரணத்தை சென்றது சிங்கம் என்று சொன்னால் அடித்து கொன்று விடுவதற்காக வேண்டி அல்ல மாற்றமாக அல்லாஹ் இந்த முஸ்லிம்களை அந்த சின்னத்துக்கு அந்த வீரத்துக்கு ஒப்பிடுவது எதற்கு சொன்னால் மக்களை சமூகத்தின் முழு உலகத்தை வழிநடாத்துவதற்காக வேண்டி சிங்கத்தைப் போன்று அல்லாஹுடைய பயத்தை நாம் விட்டுவிட்டோம் எம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான ஏராளமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையிலே நடிக்கின்றோம் இரகசியம் பரகசியம் எப்படி சொல்கின்றது அங்கு கூறியவர்களே அன்பு கூறியவர்களே இன்று நாம் எம்முடைய வியாபாரத்தை நாம் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு பத்து ரூபாவுக்கு பொய் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்று சொன்னால் பத்து சதம் உலகத்திலே இல்லை பத்து இல்லை பத்து சதத்தினுடைய பொறுமதி கிடைக்கும் என்றிருந்தால் அதற்கும் பொய் சொல்வதற்காக எம்முடைய சமூகம் இன்று தயாராக இருக்கின்றது முஸ்லீம்கள் தயாராக இருக்கின்றார்கள் அன்புக் கூறியவர்களே இந்த உலகமே வந்தாலும் ஒரு பொய் நான் சொல்ல மாட்டேன் இந்த உலகமே எனக்கு கிடைத்தாலும் ஒரு பொய் நான் சொல்ல மாட்டேன் ஏன் என்று சொன்னால் பொய்யால் படம் வருவதில்லை பொய்யால் படம் வந்தால் அது சுகம் தருவதில்லை அது லாபம் தருவதில்லை அப்படி அது லாபமாக தெரிந்தாலும் அதிலே அவ்வா சுகத்தை வைக்கவில்லை என்ற மார்க்கம் இது ஹக்கான உண்மையான மார்க்கமாக பத்து சதம் இல்லை அன்புக்குரியவர்களே பத்து கோடி வந்தால் பத்து சதம் ஐம்பது சதம் ஒரு ரூபாய் அல்ல பத்து கோடி வந்தாலும் ஒரு பொய் நான் சொல்ல மாட்டேன் அந்த பொய்யிலே அல்லாஹ் ஹக்கான் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் வைக்கவில்லை என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும் எடுத்து அன்புக்குரியவர்களே பொய்யில்லாத ஏமாற்றாத லஞ்சம் வாங்காத வட்டி வாங்காத முஸிதனுடைய மதரசாக்கருடைய சொத்துக்களை சுவைக்காத ஒரு சமுதாயமாக நம் அபகரிக்காத நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் மூத்த நானா இருக்கின்றாரே அவர் முழு குடும்பத்தையும் அடக்கி ஆண்டு கொண்டு முழு குடும்பத்தினுடைய வராசத்துக்கும் அவர் சொத்துக்கும் அவர் சொந்தக்காரனாக இருந்து அடக்கி ஆண்டு கொண்டு இருப்பதை அபகரித்துக் அது ஒன்று அல்லது இளைய தம்பி குடும்பத்தில் முழு சொத்துக்களையும் அறிவின் மூலமாக தன்னுடைய ஆற்றல் மூலமாக பலத்தின் மூலமாக அவர் என்னவோ சாதிக்கிறார் பிறருடைய ஹக்கை சுமந்தி தான் என்ன சாதிக்க முடியும் அன்புக்குரியவர்களே அந்த அபகரித்த சொத்துக்களோடு இருந்தால் அவர் எந்த வைத்தியம் செய்தாலும் அவருக்கு சுகம் கிடைக்காது அவரை சூனியம் தாக்கும் சூனியம் பிறர் செய்வினை செய்து தாக்குவதல்ல அன்புக்குரியவர்களே அது பன்னிரெண்டிலே ஒன்று மாற்றமாக பதினோரு வகையான ஏற்படும் செயல்களின் மூலமாக நோய்கள் ஏற்படும் கடைசியிலே அதுக்கு சுகம் கிடைக்காது அவர் அதுக்கு தௌவா செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதற்குரிய சுகத்தை அவர் அடைவார் எனவே கவலையாக சொல்லுகிறோம் அன்புக்குரியவர்களே கவலையாக சொல்லுகிறோம் இப்படி எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே சிரமப்பட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு தெரியாது எனக்கு எங்க நடந்தது எங்கே போய் உலகத்தினுடைய தொங்கலுக்கு போய் மருந்து அவருக்கு சுகம் இல்லாமல் கிடைக்கிறது இப்படியான இந்த நிலைமைகள் ஒரு கூட்டம் சிரமப்பட்டுக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம் இதன் காரணமாக தாக்கத்தை அவர் சுமக்க வேண்டிய நிலைமை உருவாகும் இந்த உலகத்திலே எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சோதனைகள் இதற்கெல்லாம் காரணம் அன்புக்குரியவர்களே இந்த அல்லாஹுவை சரியான முறையிலே அந்த அல்லாஹு சொல்லுகின்ற அல்லாஹுவை உண்மையாக பயந்தால் அடுத்த நிமிடம் உனக்கு உயிர் உன்னுடைய உயிர் போகும் அதுக்கு பின்னால் பின்னால அல்லாஹுடைய நிர்வாகம் அல்லாஹுடைய அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் அந்த அந்த ஒவ்வொரு மஞ்சள் பதில் சொல்ல வேண்டும் இருந்தால் உலகத்திலே ஒரு சதத்திற்கும் யாருக்கும் எந்த அநியாயம் எந்த பாவத்தையும் எனவே நாம் இன்று கவலையான விஷயம் அன்பு கூறியவர்களே எது வந்தாலும் பிரச்சினை இல்லை எப்படி வந்தாலும் பிரச்சினை இல்லை அது எனக்கு வர வேண்டும் எது வந்தாலும் பிரச்சினை இல்லை எப்படி வந்தாலும் பிரச்சினை இல்லை அது எனக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அது மற்றவர்கள் மற்றவர்களும் அப்படி நினைப்பது கிடையாது இன்றிருக்கக்கூடிய காலத்திலே ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் பயப்பட்டு செயல்படுகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாரும் அப்படி செயல்படுவது கிடையாது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை நம்பாதவர்கள் அவ்வாஹுவை உணராதவர்கள் அவ்வாஹுவை புரியாதவர்கள் நினைப்பதை போன்று நாமும் நினைக்கிறோம் இந்த உலகம் ஒன்றும் செய்வதில்லை அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றும் செய்ய முடியாது ஆகுவதும் அவனாலே அழிவதும் அவனாலே இருப்பதும் அவனாலே இறப்பதும் அவன் அவன் கையிலே கொடுப்பதும் அவனேதான் எடுப்பதும் அவனேதான் இரணமும் அவன் கையிலே மரணமும் அவன் கையிலே நானும் அவன் கையிலே நீங்களும் அவன் கையிலே என்ற அந்த உணர்வுடன் நாம் வாழ பழக வேண்டும் நினைச்ச மாதிரி நான் நினைச்ச மாதிரி அவன் எவ்வாறு என்னை ஆட்டுகின்றனோ அவ்வாறுதான் நான் ஆடுகின்றேன் நாங்கள் நினைச்ச மாதிரி எங்களுக்கு ஆட முடியாது நாம ஆட முடியாது அன்புக்குரியவர்களே அது ஒரு நரம்பா திருப்பிட்டான் எங்களால் ஒன்றும் செய்யலா எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் பதவி இருக்கலாம் பட்டம் இருக்கலாம் பணம் இருக்கலாம் எதுவும் இருக்கலாம் ஆனால் அல்வா கொஞ்சம் திருப்பி விட்டான் என்று சொன்னால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எனவே அன்பு கூறியவர்களே இதனை புரிவதற்காக இந்த மஸ்ஜிதுக்குள்ளால வாரம் இந்த மசிதுக்குள்ளால அல்வா எங்களை வர வச்சு இதெல்லாம் விளங்கப்படுத்த இந்த அழகான லைட்டுகள் போடப்பட்டிருக்கின்றது அதே போன்ற எங்களுக்காக உணர வேண்டும் இதையெல்லாம் அவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கின்றார் இதனை சமூகம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஒது செய்யறதுக்காக வேண்டி தண்ணி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தண்ணி தண்ணி இந்த இங்க வந்து வீட்டில செயல்படுறது போல வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வீணாக்குவது போன்று கூட எங்களுக்கு இந்த தண்ணியை பாவிக்க முடியாது அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி இந்த ஏரியாக்கள்ல குறவு பஜார் பகுதிகளில் சில பேர் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டிய மசிதற்கு வருவார்கள் அவர்கள் அடக்கி இருக்கக்கூடிய சிறுநீர் மஸ்திரை எவ்வளவு அன்புக்குரியவர்களே ஆற்றில் அவசரம் அதற்கு பிறவாயில்லை அவர்களுடைய தேவை வழமையாக அப்படித்தான் தூர்த்தி ஆகிறதே ஆனால் உழு எடுக்கக்கூடிய தண்ணியை தண்ணியை பற்றி கூட இந்த மார்க்கம் என்ன சொல்கின்றது தெரியுமா நீங்கள் உழு எடுக்கிற தண்ணி இப்பொழுது இந்த கொரோனா பிரச்சனையில் இருக்கின்றோம் வீட்டிலே இருந்து உழு எடுத்துக்கொண்டு வருவீங்க ஒவ்வொரு நடக்கும் நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நடக்கும் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் சுருக்கத்தினுடைய அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும் ஏன் இந்த சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது வீட்டிலே நாம் உழு எடுக்க வேண்டும் வீட்டிலே நாம் மிசுவாப் செய்ய வேண்டும் ஏன் காரணம் வீட்டிலே தீன் வளர வேண்டும் என்னுடைய மனைவி பார்க்க வேண்டும் குழந்தைகள் பார்க்க வேண்டும் இந்த குழந்தைகள் நம்முடைய இந்த செயல்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய இந்த காட்சியை அந்த குழந்தைகள் பார்க்கும் வடமையாக பார் எம்முடைய செயல்கள் அனைத்தையும் குழந்தைகள் பார்ப்பார்கள் அன்பு கூறியவர்களே உழு செஞ்சிருவாரு செய்வார் சுத்தமாக இப்ப பள்ளிக்கு போவாரு அவர் வளமையாக போவாரு நானும் இப்படி போக வேண்டும் என்னுடைய செயல் அது என்னுடைய குழந்தையில தாக்கத்தை உண்டு நான் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு செயலுடைய தாக்கம் அன்புக்குரியவர்களை அந்த குழந்தையில குரல் அளிக்கும் அவ்வளவு சூரத்து யாசியின் வழங்கப்படுத்தி காட்டால் நீங்க முப்படுத்தினது செஞ்ச அமல் இருக்குதே அதுவும் எதெல்லாம் முட்படுத்தி வச்சீங்களோ அதுவும் அடிச்சுவனா இருக்கின்ற பாதுகாப்போம் செய்யக்கூடிய செயலுடைய அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றதை அந்த புள்ள செய்யக்கூடிய செயலுடைய கூலிகள் எல்லாம் பொல்லாப்புகள் எல்லாம் எங்களை கபூருக்கு வரும் இப்போ உதவு பெரிய ஒரு மார்க்கத்துடைய அந்த சூழல் அந்த வீட்டுல உண்டா இதைத்தான் சொல்ல வருகின்ற அன்புக்குரியவர்கள் எனவே இந்த மசிதிலாம் அல்லாஹு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் ஏன் நாம் இங்கே வந்து சடங்கு ரூபத்திலே தொண்ணது விட்டு வெறுமனை தொடர்ந்துவிட்டு செல்வதற்கல்ல இந்த மசிதிலே இந்த கட்டிடத்துக்குள்ளாலே நாம் வந்து என்ன செய்கின்றோம் அன்புக்குரியவர்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுடைய அந்த கண்ணோட்டம் கண்ணோட்டம் ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இப்படி செயல்கள் இருக்கின்றது அந்த செயல்களை நினைத்து விட்டு செல்லுவது இது ஒரு கண்ணோட்டம் அழகான கண்ணோட்டத்தை இது இந்த பயங்கரமான இந்த நோய் முழு உலகத்திலையும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த காலம் சோதனைக்கு மேல் சோதனை என்று நாம் சொல்லுகின்றோம் அன்புக்குரியவர்களை ஒரு சோதனை வந்து லேசாக கொண்டு அப்படியே இல்லாமல் ஆய் கொண்டு போகக்கூடிய இந்த கட்டத்தில திருப்பியும் இன்னும் நாம் எழுப்பவில்லை உளுந்தாக்கூடிய ஒரு நிலப்பு உண்டாகிட்டது சோதனைக்கு மேல் சோதனையாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம் இந்த கட்டங்களிலே நாடு எங்களுக்கு தரக்கூடிய அனைத்து வழிகாட்டல்களையும் பக்குவமாக பின்பற்றுவதாக முக்கியமாக இந்த மார்க் இருக்கிறது இந்த மார்க்கை இப்படி நான் பேசுவதற்காக வேண்டி படித்து ரொம்ப பயங்கரமானது போட்டு மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே ஏனைய எல்லா எல்லா தொழுகைக்காக வேண்டி மரக்கூடிய நேரத்தில் இங்கே டிஸ்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ் வேண்டும் அதை போன்ற தரை விரிப்புகள் அதை நாம் கொண்டு வரது ஆக பிரதானமாக முக்கியம் அதை போன்று அன்புக்குரியவர்களை மாஸ்கில் பரிபூரணமாக நாம் சரியாக போட்டுக் கொள்ள வேண்டும் நிலைமை அதை போன்று ஆறு மாத காலத்தினுடைய சிறை தண்டனை இருக்கின்றது எனவே நாம் இந்த விஷயத்திலே நாம் மனந்தாவது தவறியாவது நாம் விடுபடாமல் இந்த விதயங்களில் நாம் கவனமாக நடந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் மீற்சி அளிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை நாம் வந்து தக்பீர் கட்டுகின்றோம் இந்த தக்பீரை கட்டக்கூடிய நேரத்தில் ஒன்றும் இல்ல ஏண்ட கையால ஒன்றும் ஆகாது உனட்டத்தான் எல்லாம் இருக்குது உண்ட கையால தான் எல்லாம் நடக்குது அன்புக்குரியவர்களை மாட்ட கட்டி போட்டா மாட்ட கட்டி போட்டா ஒரு கௌரு தேவையான அந்த அளவு தான் அது போகும் வரும் அங்கே வைத்திருக்க கூடிய சாப்பாடு தான் அது சாப்பிடும் எல்லைய மீறாது அது மீறி போகாது உலகத்திலே நம் தொழுகைக்கு வந்தா அங்கிட்டிங்க போறில்ல எங்களை பார்வைகள் அங்கிட்டிங்கிட்டு போறல எங்களை பார்வை சுஜூட நாங்க எங்க பாக்குறோம் அங்கதான் பாக்குறோம் உலகத்தில் இப்படித்தான் வாழும் நீ கண்டதெல்லாம் பார்க்க முடியாது கண்டதெல்லாம் சாப்பிட முடியாது அவ்வாஹும் எங்களுக்கு ஹலால் ஆக்கினால் நீங்க தூங்க வாணும் சாப்பிட வாணம் பாதி யார் வாழும் என்று சொன்ன மில்லியன் கணக்கு சம்பாதிக்க வாழும் என்ற உங்க நீங்க லட்சம் அல்ல கோடி அல்லியன் அல்லியன் அல்ல எவ்வளவு சம்பாரிங்க பிரச்சனை இல்ல ஆனா ஹலாலா சம்பாரிங்க உண்மையா சம்பாரிங்க நேர்மையா சம்பாரிங்க நம்பிக்கையா சம்பாரிங்க பொய் சொல்லாம் போராட முடியாது யாருக்கு முடியும் எந்த பனசாலிக்கும் முடியாது அன்புக்குரியவர்கள் அவ்வாஹுவோட போராடுவதற்கு யாருக்கு முடியாது எனவே நாம் அந்த தொழுகையிலே அந்த உணர்வை எடுக்க வேண்டும் கூடிய அந்த நேரத்திலே அந்த ஒவ்வொரு செயலிலும் அன்புக்குரியவர்களே என்னுடைய வெளி வாழ்க்கை இருக்கின்றதே அந்த வெளி வாழ்க்கை அவ்வாவுக்கு இருந்து விடயத்தையும் கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்னுடைய பாவமான காரியங்களை செயல்பட மாட்டேன் ஆறு அடி மனிதன் ஏழடி ஏழடி மனிதன் ஏழடி ஏழன் மனிதன் அவ்வளவு உயரமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் இல்லை அன்புக்குரியவர்களே அஞ்சடி மனிதன் இருப்பார் அஞ்சடி மனிதன் வந்த சுதூத்துக்கு அஞ்சடி போகும் ஆரடி மனிதன் வந்தா ஆறடி போக எத்தனை அடியோ நீங்க ஏன் ஒரு அணுவும் நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் வெளிய போய்த்து மாறு செய்ய மாட்டேன் என்று நான் எத்தனை அடியோ அத்தனை அடி சுஜூதுக்கு போயிட்டு பாருங்க நான் எத்தனை அடி உசுரமோ அத்தனை அடி கீழே போறேன் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு வக்துக்கும் தொழுதிட்டு வெளியில போய்ட்டு அல்லாஹுக்கு மாறு செய்வோம் என்றாள் அந்த தொழுகையே தொலவில்லை என்று சொன்னால் என்ன ஹாலா யோசிச்சு பாரு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் மஸிதை பாதுகாப்பதற்காக நிர்வாகம் துளிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் இந்த காலம் இருக்கதை நினைச்சதை நினைச்ச மாதிரி ஆடிக்கொண்டு போற காலம் இல்லை ரொம்ப பயங்கரமான காலம் வெற்றியை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு தெரியாது மறுக்க முடியாது இந்த சோதனைக்கு மேல் சோதனையை ஆக்க முடியும் நம்முடைய பயமும் நம்முடைய செயலும் தான் இதனுடைய தாக்கத்தை உண்டாக்கும் இந்த வானத்தினுடைய வரக்கத்தினுடைய வாயல்கள் எங்களுக்கு இறங்கிறது அந்நிய மக்களை வச்சு அவ்வாஹ் இறக்கிறது இல்ல அன்புக்குரியவர்களை வாயல்கள் வாயல்கள் சோதனைகளும் அதாவது முஸ்லீம்களுடைய செயலை வச்சுதான் அந்நிய மக்களுக்கு தெரியாது தெரிந்தால் அவ்வாஹும் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் அவ்வாவி பக்கம் திரும்பி விடுவார்கள் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் அறியாதவர்கள் அவர்கள் தெரியாது எனவே அன்புக்குரியவர்களே இந்த மஸ்தி இருக்கின்றது அன்ப இந்த ஒரு இடம் என்று சொன்னா அது வேற எங்கையும் பார்க்கல அது மஸித் இப்பயும் பாருங்க அந்தஸ்த வச்சு பிறந்த பணம் கூட இருக்குது அவருக்கு இன்னைக்கு ஜும்மால முதலிடம் கொடுக்கப்பட்டு அவருக்குடியவர் இவர் கோடீஸ்வரன் அவருக்கு தான் இந்த பேனுக்கு கீழே இடம் இவருக்கு அந்த ஸ்பெஷல் சீட் ஒன்று போட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி எங்கும் கொடுக்கப்படவில்லை வேற இடம் எல்லா இடத்திலையும் சொன்னால் அந்த செயல் நடக்கும் அந்தஸ்த பொறுத்து வேலை நடக்கும் தொழுகையிலமாம் தொழிற நேரத்தில் சரி அங்கதான் ஜோயிண்ட் ஆகும் இவர் வந்து வேனுக்கு பக்கத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுறாரு ஏழா கூடாது பாருங்க இந்த இஸ்லாம் இந்த மஸ்ஜித் என்ன தேலா போதிக்குது என்று சொல்லி எவ்வளவு விஷயத்த படிச்சு தருது இதை போல நீங்க அடுத்த மக்களோடு நடந்து கொள்ளுங்க சமாதானமாக சாந்தியாக சகோதரத்துவத்தோட அன்பாக இரக்கமாக வெளியே போயிட்டு நடந்து கொள்ளுங்க மஸ்தி அப்படித்தான் சட்டத்தை போட்டு வச்சிருக்கிற மஸ்தி இத போல வேற எங்கேயுமே கிடைக்காது பாருங்க உலகத்துல எவ்வளவு பெரிய பில்டிங் கோடிக்கணக்கான ரூபாக்கள் செலவழிச்சு எங்களுக்கு தெரியும் செங்கோட்டை இருக்கின்றது செங்கோட்டை தாஜ்மஹால் செங்கோட்டை ஒருவர் வருடங்களுக்கு முன்னால இருபத்தி நாலு இருநூத்தி நாற்பத்தி ஒரு பரப்பளவு அந்த பூமியில அந்த தாஜ்மஹால கட்டி அதுல ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கும் அந்த வருடங்களுக்கு உலகத்தில் வரு நினைச்சி செஞ்ச ஆனால் அவர் ஆரடி நிலவும் சொந்தமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்திலே அவர் தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படி ஆரடி நிலவும் சொந்தமில்லை நீ என்ன சாதிக்க வேண்டும் உனக்கு ஆரடி நிலவும் ஒரு இடத்திலே போட் போடப்பட்டிருந்தான் ஆரடி நிலவும் சொந்தமில்லை ஆரடி நிலம் எப்படி சொந்தமில்லை அன்புக்குரிய ஆறு அடியில் அடக்குற திருப்பி கொஞ்ச நாளைக்கு பின்னால் அதே இடத்துல திருப்பி இன்னொரு ஜனாத அடக்குவான் பார்க்கிறோமா இல்லையா பத்து வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு என்ன செய்வான் அவருக்காக வீட்டை கட்டி கொடுப்பார் மாளிகையை கட்டிக்கொடுப்பார் ஒருத்தருக்கும் மசித கட்டுறதுக்கு மசித உதவி செய்யறதுக்கு பெரிய அளவுல வசதி இல்ல அவர் சதக்கால் செய்யறாரு தானம் செய்யறாருக்கு ஒரு கல்லுறதுக்கு தான் வசதி இருக்குது ஏதோ ஒரு வகையில உதவி செய்தார்கடா அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹுடைய ஹசானால எந்த எந்த குறைச்சலும் எங்கட ஹசானா பொக்கிட்ட பாப்போம் அன்புக்குரியவர்களே அவ்வா அவனுக்கு சொர்க்கத்துல மாளிகையை கொடுப்பான் சொர்க்கத்துல மாளிகையை கொடுப்பான் இந்த செலவழித்தால் வாங்க தயாரத்தில் அவங்களுக்கு ஒரு சொர்க்கத்துல மாளிகை கொடுப்பானா அவருடைய தியாகத்தான் தான் கபுல் செய்ய மாட்டான் மஸ்ஜிதுக்கு செஞ்சால் கபுலாக இன்னும் ஒரு முக்கியமான விடிய இதோட முடிச்சுக்கோங்க அன்புக்குரியவர்களே мотрите, Teruah is onging with Imam the presence of Imam and the Imam the for a moment. We will Sodera for anything we make a Jedmak for the Lord can say that me the Messiah is back, Gravidiea for the perk of Imam, ZESSBIEA, His written to check angels and Jesyam the Lord segundati, didn't us Así we might choose kin ஒவ்வொரு அல்லாடத்துல முஸ்ததையும் அல்லாடத்துல நாங்க கேட்கிறோம் அன்புக்குரியவர்கள் இது என்ன குரானுடைய பாதை நவியவர்களுடைய பாதை பாதை இதோட முடிகிற விடயம் அல்ல தஸ்மே இருக்கின்றதை அதனை மோந்து விட்டு விடு விட்டு விடுகின்றோம் அதோட முடிகிறதரு முத்தமிட்டு வருவதைப் போன்று முத்தமிட்டு வரக்கூடிய விடயம் அல்ல இதுவெல்லாம் அன்புக்குரியவர்களே முஸ்தக சொத்துக்கு போற எனவே இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஒவ்வொரு வக்திலையும் கேட்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு பக்திலையும் கேட்கணும் இதனுடைய அறுத்தத்தை நாங்கள் விளங்கணும் என்று பார்க்கணும் அடையிறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களை இந்த உண்மையாக ஹத்தாக நாம் அஞ்சக்கூடியவர்கள் என்று சொன்னால் நாம் ஹராமான பாவமான காரியங்களை விட வேண்டும் அவ்வாஹ் சொல்லுகின்றார் இன்னமா ரப்பிய அவ்வா ஹராமாக்கி இருக்கின்றார் அவ்வா எல்லாத்தையும் ஹராமாக்கி இருக்கின்றார் என்று யோசிப்பதை விட என்று சொன்ன தீங்கி பார்க்கும் பார்வையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு முன்வரவில்லை அன்புக்குரியவர்கள் இதனை என்றால் தடுத்து இருக்கின்றார் இதனால் இந்த நோய் வரும் இந்த பாதிப்பு உண்டாகும் உன்னுடைய நிலைமை மோசமாக விடும் நீதி பத்திய இளம் கிணவனாக மாறிவிடுவாய் வயோதிபத்தை வாதிமத்தை அடைந்து விடுவ சில பாவங்களை செய்தால் அதை சுட்டிக்காட்ட வரவில்லை அன்பு கூறியவர்களே மது கூடாது போதை கூடாது கலப்படம் கூடாது அந்நிய பெண்களை பார்ப்பது அவர்களுடைய ஓசையை கேட்பது கேட்பது பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்றால் அவு பயப்படவில்லை அந்த வாசகத்துக்கு நடப்பு நடக்குது வெளியில நடிப்பு நடக்குது எனவே அவ்வாஹ கசிபகான போட்டாலா உண்மையான ஹக்கான முறையிலே அவ்வாஹ் அஞ்சி வாழக்கூடிய சமூகமாக உரையாற்றி உண்மையான